வணக்கம் நெற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று செப்டம்பர் மூன்று இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் கிபி முன்னூற்றி ஓராம் ஆண்டு உலகின் மிகச்சிறிய நாடுகளில் ஒன்றும் உலகின் மிகவும் பழமையான குடியரசுமான சான் மரீனோ புனித மேரினஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி இருநூற்றி அறுபதாம் ஆண்டு பாலஸ்தீனத்தில் மங்கோலியர்களுடன் இடம்பெற்ற போரில் மாம் லுக்குகள் வெற்றி பெற்றனர் இதுவே மங்கோலிய பேரரசு அடைந்த முதலாவது தோல்வியாகும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்க புரட்சி போர் முடிவுக்கு வந்தது ஃபாரிஸில் ஐக்கிய அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையில் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது இதன்படி ஐக்கிய அமெரிக்கா பிரிட்டனிடமிருந்து அதிகாரபூர்வமாக விடுதலை அடைந்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு இலங்கையில் நெல் மற்றும் தானிய வகைகளுக்கு வரி செலுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு தேம்ஸ் நதியில் பிரின்சஸ் அலைஸ் பயணிகள் கப்பல் பவல் அரண்மனையுடன் மோதியதில் ஆறுநூற்றி பேருக்கு மேல் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சர் மால்கம் கேம்பல் என்பவர்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலகப் போர் நிகழ்வாக இத்தாலியை முதல் தடவையாக நேச நாடுகள் முற்றுகையிட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு கத்தார் பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சீனாவும் ரஷ்யாவும் பரஸ்பரம் அணு ஆயுதம் கொண்டு தாக்குவதில்லை என்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன நான்காம் ஆண்டு ரஷ்யாவின் பெஸ்லான் பாடசாலை படுகொலைகள் முடிவுக்கு வந்த தீவிரவாதிகளால் பணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் உட்பட முன்னூற்றி நாற்பத்தி பேர் இந்த நிகழ்வில் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உலக அளவில் நாற்பது சதவீதம் கார்பனை வெளியிடும் நாடுகளான அமெரிக்காவும் சீனாவும் ஃபாரிஸ் குளோபல் கிளைமேட் அக்ரிமெண்ட் எனப்படும்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விவேக் ஓபிராய் இந்தி திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சாக்சி மாலிக் இந்திய மற்போர் வீராங்கனை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆண்டு அலிவர் கிராம்வெல் இங்கிலாந்தில் முடியாட்சியை நீக்கியவர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ரிச்சர்ட் லயனல் ஸ்பிட்டல் இலங்கை மருத்துவர் எழுத்தாளர்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 இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ராஜேஸ்வரி சாட்டர்ஜி இந்திய அறிவியலாளர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆ வெங்கடேஸ்வரன் இந்தியாவின் பதினான்காவது வெளியுறவு செயலாளர் இந்நாளின் சிறப்புகள் சான் அமைக்கப்பட்ட தினம் கத்தார் நாட்டின் விடுதலை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே